जननी सर्वमंगला ீகோ மாசனோந்தே கஜரீ ஸ்தூயத்தை நம் விபுதை சே सरस्वती ஜிஹ்வா சரஸ்வத்தீதிமூர் சுசிகேந்திரம் டைபாயனூத்திரம் ஸ்ரீங்கரம் பதீந்திரம் மேஷி கி வியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரூன் சனோஸ்மி மாதே ஷா ே மேவிரவிணம் மேவே சுவம் மம நமோ விதையயோ வம்ச ஷிபோ மஹோ நமோ குருபோலி பிரானோரா ீஹரிம் பரமானம் உபதேஷ் காரணம் தம் நம்ம எழுபத்தி ஒன்பதாவது அலாத்தம் ப்ரமண वर्तुलं भाति तद्वदात्मनि देहत्वं। महत्वे दूरतः। तद्वदात्मनि देहत्वं। ஜானயோகத ஆச்சாரியர் அத்வைத்த தரிசனத்தை உபதேசம் பண்ணுகிறார் திரும்ப திரும்ப அதே தான் சொல்ல வேண்டியிருக்கு ஞாபகம் வச்சுக்கணும் ஆக ஆத்மாநாத்ம விவேக துவைத்தமித்யாத்வ நிச்சயா அநாத்மமித்யாத்வ நிச்சய ஆத்மசத்தியத்துவ நிச்சய ஆத்ம தரிசனம் பிரம்ம தரிசனம் அத்வைத தரிசனம் அபேத தரிசனம் பூர்ண தரிசனம் சத்திய தரிசனம் எல்லாம் போட்டுக்கணும் அதாவது நமக்கு வேற்றுமை தெரிஞ்சாலும் ஒற்றுமையை அதிகமாக சிந்தித்து இந்த வேற்றுமை எண்ணங்களை எல்லாம் என்ன பண்ணணும் கீழ்நிலைக்கு போகும்படி பண்ணி மேலோங்க செய்யணும் அத்வைத்த தரிசனத்தை மேலோங்க செய்யணும் அந்த விற்த்தி டாமினேட் பண்ணணும் இங்கிலீஷில் சொன்ன அந்த விற்பி அந்த எண்ணம் அத்வைத்தம்ங்கிற எண்ணம் வந்து மேலோங்கி இருக்கணும் நமக்கு என்னதான் துவைத்தானுபவம் இருந்தாலும் விவகாரத்தில் நமக்கு ஒரே தேதானுபவம் இருந்தாலும் அந்த பேத அனுபவம் உண்மையில்லை இந்த பேத அனுபவம் மாறிக்கொண்டே இருக்குது மாறிக்கொண்டே இருப்பதற்கு மாறாதது ஆதாரமாக இருக்குது நம்ம மாறாததை கவனித்தோமானால் நமக்கு மனசுக்கு சஞ்சலம் இல்லை சம்சாரம் இல்லை ஆகையினால் மாறாத பொருளை எண்ணி அந்த எண்ணம் மேலோங்கினால் மாறுகின்ற பொருளால் ஏற்படும் பாதிப்பு குறையும் குறையும் பிறகு மதிப்பற்றதாகவே ஆகிவிடும் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது உண்மையிலேயே நல்ல விசாரம் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே துவைதம் இல்லை ஆனால் இந்த துவைத்த பிரதீத்தி இருக்கு இந்த பேத பிரதீதி பிரதீத்தின்னா என்ன அர்த்தம் புலப்படுறது பூமி வந்து ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி நம்முடைய பிரதீத்தி இருக்கு ஆனால் பூமியானது சுற்றி கொண்டு இருக்குங்கிறது தானே விஜானம் சொல்லுகிறது அது மாதிரி நமக்கு ஏதோ நமக்கு தேகம் இருக்கிற பிரதி தேக பிரதீத்தி இருக்குது ஸ்தூல சரீர பிரதீத்தி இருக்குது சூக்ம சரீர பிரதீத்தி இருக்குது பிரதீத்தின்னு சொன்னால் அர்த்தம் எக்ஸ்பீரியன்ஸுன்னு அர்த்தம் புலப்படுறதுன்னு அர்த்தம் ஆக இதுக்கு பேர் சாஸ்திரத்தில் பிரதீத்தின்னு பேர் சூரியன் உதிக்கிற மாதிரியும் சூரியன் மறைகிற மாதிரியும் நமக்கு பிரதீத்தி இருக்குது ஆனால் சூரியன் இருந்த இடத்துல தான் இருக்குது பூமி தான் சுற்றுகிறதுங்கிறது விஜானம் பௌத்திக விஜானத்தினுடைய தீர்மானமான உபதேசம் அதைத்தான் நம்ம மனசில் வச்சுப்போமே தவிர பிரதீத்தியை நாம் மதிக்க மாட்டோம் பிரதீத்தி நம்மளை ஏமாத்துகிறது ஆகையினால் பிரதீத்திக்கு முக்கியத்துவம் கிடையாது ஆக சத்தாஸ்பூர்த்தியைத்தான் பார்க்கணும் பிரதீத்தியில் இருக்கக்கூடிய இருப்பையும் உணர்வையும் கவனிக்கணும் சச்சிதை கவனிக்கணும் சச்சித்துன்னு பேர் அதுக்கு சத்தாஸ்பூர்த்தின்னு பேர் ஆக அத்வைத தரிசனம் அதை திரும்ப திரும்ப நிறைய இது வந்து அது அரைச்சமாவையே அரைக்கிறதுன்னு ஒரு நியாயம் ஆனால் தங்கத்தை புடம் போடுறதுன்னு இன்னொரு நியாயம் தங்கத்தை நெருப்பில் போட்டு வாட்டி வாட்டி எடுக்க எடுக்க அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போய் அது சுத்தமாகற மாதிரி ஆத்மபோதத்தில் இருக்குது இங்கேயும் ஒரு இடத்துல இருக்கோன்னு சந்தேகம் எனக்கு அங்கே கிளீனாக சொல்லியிருக்கு சிரவணாதிபி உத்தீப்தகா ஞானாக்னி பரிதாபிதா ஜீவ சர்வமலான் முக்தகா ஸ்வர்ணவத்தியோதேஸ்வயம் அப்படின்னு ஆத்மபோதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது அதாவது இப்படி திரும்ப திரும்ப ஸ்ரவணங்கிறதுனால தூண்டிக்கிட்டே இருக்கிறது நெருப்பை நல்ல கணலோடு இருக்கிற மாதிரி ஊதி ஊதி அந்த துருத்தியில் ஊதுறதோ இல்லாட்டி ஊதியோ இல்லாட்டி விசிறியோ அதை எப்பவும் அந்த நெருப்பு நல்லா இருக்கும்படி பண்ணுறது இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு ஒரு கிளாஸ்லேயும் தூண்டிகிட்டே இருக்கும் விசிறிகிட்டே இருக்கும் ஸ்ரவணாதிபிகி உத்தீப்தகா ஞானாக்னி பரிதாபித்தஹா இந்த அறிவுங்கிற நெருப்புனால வாட்டி எடுக்கப்படுறதாம் திரும்ப திரும்ப இந்த அறிவுங்கிற இதனால வாட்டி எடுக்கப்படுறது யாருனா ஜீவஹா ஸ்வர்ணம் போல இருக்கிற ஜீவன் இந்த ஜீவன்கிற தங்கத்தை அழுக்கோட இருக்கிற தங்கத்தை பிரம்மஸ்வரூபமாக இருக்கிற இந்த ஜீவனுடைய தங்கத்தை ஜீவனான தங்கம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜீவத்துவந்தான் அழுக்கு இந்த ஜீவனாக இருக்கேன்னா ஒரு சின்ன இண்டிவிஜுவல்னு நினைக்கிறானே அதுதான் வந்து அழுக்கு மாசு உண்மையிலே இது என்னது ஸ்வர்ணம்னா என்னது பிரம்மம் பிரம்ம ஜீவன் உண்மையிலேயே பிரம்மன் அந்த பிரம்மனில் ஜீவன்கிற அழுக்கு இருக்கு தங்கம் தங்கமாகிய தங்கத்தில் இப்படி அழுக்கு இருக்கோ அப்படி பிரம்மமாகிற தங்கத்தில் ஜீவனுங்கிற அழுக்கு சேர்ந்துருக்கு அது வேதாந்தம் கேட்டு கேட்டு கேட்டு என்ன ஆகிறது அப்படின்னா ஸ்ரவணாதிபிர் உத்தீப்தகா ஞானாக்னி பரிதாபித்தா ஜீவகா சர்வமலாத்து முக்தா ஜீவன் எல்லா மாசுகளில் விடுபட்டு ஸ்வர்ணவது தங்கத்தை போல ஸ்வயம் தியோதத்தே தானே பிரகாஷிக்கிறான் பிரம்மமாக பிரகாஷிக்கிறான்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் ஆக நிறைய திருஷ்டாந்தங்களை சொல்லி சொல்லி நம்ம மனசில் பதிய வைக்கிறார் ஏகப்பட்ட திருஷ்டாந்தங்கள் இந்த திருஷ்டாந்தங்கள் மூலமாக நமக்கு உண்மையை சொல்கிறார் விஷயத்தை விளக்கி சொல்கிறார் கடைசியாக பார்த்த ஸ்லோகம் அதாவது பெரிய பொருளை பெரிய பொருள் எல்லாம் தூரமாக இருந்து பார்க்கிறபோது சின்னதாக தெரிகிறது பெரிய பொருள் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது சின்னதாக தெரிவதைப் போல அப்படி இத் தேகம் பெருசாக தெரிகிறது ஆத்மா சிறியதாக தோன்றுகிறது சிறிய பெரிய வஸ்துவான ஆத்மா இங்கே அப்படி புரிஞ்சுக்கணும் பெருசு சின்னதெல்லாம் கடந்தது உயர்ந்த பெரிய பொருளாகிய சைதன்யம் அது ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி தோன்றுகிறது ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அறியாமையினால் சிறியதாக தோ அதுதான் காரணம் விஷயம் அறியாமையினால் பெரிய பொருள் அறியாமையினால் சிறியதாக தோன்றுகிறது அதைப்போல ஆத்மா அறியாமையினால் தேகமாக தோன்றுகிறது ஆத்மா அறியாமையினால் தேகமாக தோன்றுகிறது தத்வது ஆத்மனி அஜான யோகத்தகா தேகத்துவம் பஷ்யத்தி அஜ்ஞானத்தினால பார்க்கிறான் இதனுடைய தாற்பயம் என்ன நான் தேகம் அல்ல நான் பார்க்கிற தேகங்கள் எல்லாமும் உண்மை அல்ல நானும் பொம்மை எல்லாம் பொம்மை அந்த பாட்டை தான் ஏன் வச்சுக்கணும் அடுத்த ஸ்லோகம் சூக்மத்வே சர்வபாவானத சூூலம்மே ப முதல் என்ன சொன்னார் பெரிய பொருளெல்லாம் பெரிய இருக்க கூடியது எல்லா வஸ்துக்கும் பெரிய பொருளாக இருக்கக்கூடியது பெரியதாக இருக்கக்கூடிய பல பொருள்கள் தூரத்தில் இருக்கும் பொழுது அப்படி போடணும் தூரத்தில் பார்க்கும்போது சின்னதாக தெரிகிறது இங்கே தாத்பரியம் என்னென்னா அறியாமையினால் சிறியதாக தோன்றுகிறது அது பெரியதென்று அறியாததினால் சிறியதாக தோன்றுகிறது அதி தூரத்தகாங்கிறது வந்து அஜ்ஞானத்தோடு கனெக்ட் பண்ணணும் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணால் நிறைய வேலை இருக்கும் அதுக்கு அதி தூரத்தஹா இஸ் ஈக்குவல் டு அக்ஞான யோகதா புரியறதுக்காக சொல்கிறோம் அக்ஞான யோகதா அனுத்வம் இஸ் ஈக்குவல் டு ஆத்மா அப்படி ஒன்று ஒன்றுலையும் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணால் தெரியும் நான் அதெல்லாம் பண்ணலை இது வரைக்கும் அதெல்லாம் நான் சொல்லலை ஆனால் நமக்கு தாத்பரியத்தை விட்டுவிடக்கூடாது இதை உட்காந்து எக்ஸாம்பிளை ஈஸி கொல்ட்டு போட்டு இருந்தோம்னா விஷயம் போயிடும் விஷயம் என்ன அறியாமையினால எங்கும் நீக்கமர நிறைந்த ஆத்மாவை குறுகிய உடம்பாக கருதுகிறான் என்பதுதான் கருத்து இப்போ என்ன சொல்கிறார் பாருங்க சர்வபாவானாம் சூக்மத்வே எல்லாம் வந்து சூக்மமாக இருக்கு சூக்ஷமான மிக நுண்மையான உள்ளது நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வுன்னு சொல்கிறோம் இல்லையா சூக்மமாக இருக்கிற பொருள் கண்ணாடி போட்டு பார்த்தா இந்த த்ரீ டிக்குன்னு ஒரு கண்ணாடி கொடுக்குறான் அது போட்டால் அது மாதிரி தெரிகிறது அந்த ஏதாவது அதுக்குன்னு ஒரு அது கண்காட்சி ஏதோ காமிக்க போகிறான்னு வச்சுக்கோங்க அந்த ரூம்குள்ளே போனால் இந்த கண்ணாடி போட்டு போய் பாருங்கோங்கிறோம் போய் பார்த்தா அதெல்லாம் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி தெரிகிறது இல்லை ஒரு சின்ன பொருளை வந்து மைக்ரோஸ்கோப்பா அது வச்சு பார்த்தா தெரிகிறது மேக்ரோஸ்கோப்பு இதெல்லாம் வச்சு பார்த்தா அது அது வித்தியாசமாக தெரிகிறது மாதிரி ஸ்தூலத்துவச்ச உபநேத்திரத்தா கண்ணாடி நேத்திரம்னா என்னது நம்ம கண்ணு அப்புறம் நம்ம மாட்டின்னு இருக்கிறது உபநேத்திரம் அப்போ கண்ணாடினால ஸ்தூலமாக தெரிகிறது நம்ம கண்ணாடி எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும் ஒன்றும் தெரியாது கண்ணாடி இப்படி பார்த்தா ஒன்றும் எழுத்தே தெரியாது அப்புறம் கண்ணாடி போட்டுனா எல்லாம் ஸ்தூலமா தெரிகிறது அது மாதிரி ஆத்மா சூக்ஷமான ஆத்மாவ ஸ்தூலமான தேகமா பார்க்கறான் அஜானத்தினால கண்ணாடினால எப்படி சூக்ஷமான வஸ்துக்களை ஸ்தூலமா பார்க்கறானோ அப்படி அஜ்ஞானத்தினால சூக்ஷமான ஆத்மாவ ஸ்தூலமான தேகமாக பார்க்குறான் சூக்ஷ்மமாக சர்வ வியாபகமான அதெல்லாம் போட்டுக்கணும் நம்ம சர்வ வியாபகமான அத்வைத்தமான ஆத்மாவை துவைத்த தேகமாக பார்க்கறான் துவைத தேகங்களாக அப்படி கூட போடணும் துவைத்த தேகங்களாக சரி அடுத்த ஸ்லோகம் நம்ம இது கொஞ்சம் வேகமாகவே படிச்சுட்டு இருக்கோம் ஏன்னு கேட்டால் இதில் திருஷ்டாந்தந்தந்தான் விஷயத்தை நம்ம பார்த்துட்டு ரெண்டா அது மாத்திரம் இல்லை எல்லா ஸ்லோகத்திலையும் ரெண்டாவது வரி என்னது ஒரே மாதிரி தான் இருக்குது தத்வதாத்மனி தேகத்வம் பஷியத்யான யோகதா அப்படின்னு எழுபத்தி அஞ்சாவது ஸ்லோகத்தில் ஆரம்பித்தது எழுபத்தஞ்சி எழுபத்தி ஆறு எழுபத்தேழு எழுபத்தெட்டு எழுபத்தொம்போது எண்பது எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி ஆஹா எழுபத்தஞ்சும் பத்தும் எண்பத்தஞ்சு பதினொன்னொன்னு பன்னெண்டு ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் ஜலமௌத் தேகத் பசியான இங்கே திருஷ்டாந்தம் என்னதுன்னா கண்ணாடி பூமியை தண்ணீரா பார்க்கறது காச்சபூம ஜலத்துவம் இதெல்லாம் இந்த கதையெல்லாம் வரும் இந்திரப்பிரஸ்ததை அதில் துரியோதனன் வந்து தண்ணீர்னு நினச்சிட்டு போனால் ஆனால் அங்கே வெறும் கண்ணாடி தான் இருந்தது கண்ணாடின்னு நினச்சிட்டு போனால் அங்கே தண்ணீர் இருந்தது இதை பார்த்து திரௌபதி சிரிச்சான்னு சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை நகுலனும் பீமனும் சிரித்ததாக தான் திரௌபதி சிரித்ததாக சொல்லலை அதுக்கான பிரசித்தமாக ஆயிடுத்து துரியோதனன் வந்து விழுந்ததை பார்த்து திரௌபதி சிரிச்சா அப்படி பிரசித்தமாக யாரும் நல்லா சொல்லிவிட்டாங்க அப்படி பரவாயில்ல அதை பற்றி நமக்கு முக்கியம் இல்லை இப்போ என்னென்னா கண்ணாடிய காச்சபூமௌ அப்படின்னா அந்த அர்த்தம் கண்ணாடி தரை கண்ணாடி தரை கிரானைட் போட்டாலே தெரியுது மரங்கள்லாம் வந்து நிழல்லாம் அப்படியே அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியுது நல்ல கிரானைட் போட்டாலே தெரியுறது பார்த்தாலே தெரிகிறது அது அந்த மரங்களோட நிழல்லாம் அதில் கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது தெரியுது தண்ணீர் மாதிரி தெரிகிறது அதில் தாத்பரியம் இல்லை காச்ச பூமோ கண்ணாடி பூமியில் தரையில் தண்ணீரையோ தண்ணீரில் கண்ணாடி பூமியையோ பார்ப்பது போல அறியாமையினால் ஆத்மாவில் அனாத்மாவையும் அனாத்மாவில் ஆத்மாவையும் பார்க்கிறான் அப்படி சொல்லணும் தேகத்தை ஆத்மாவாகவும் ஆத்மாவை தேகமாகவும் அப்படி சொல்லிக்க வேண்டியதான் பார்க்கிறான் அந்யோன்ய மிதுனிகரணம்பர் சங்கராச்சாரியர் ஒன்றை பொய்யையும் மெய்யையும் சேர்த்து குழப்பிக்கிறது பஷத்யான யோகதா அடுத்தமாண வன்னைமா தத்வதாத்மனி தேகத்வம் பஷியத்யான யோகத இங்கே சொல்கிற உதாரணம் என்னென்னு கேட்டால் நெருப்பில் மணி மணின்னு சொன்னால் ரத்தனங்கள் நம்ம போட்டுக்கிறோமே கல்லெல்லாம் போட்டுக்கிறோமே வைரம் வைடூரியம் இல்லை நவரத்ன மோதிரங்கள்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா அது மாதிரி நெருப்பை பார்க்குறப்போ சில சமயம் ரத்னம் மணின்னு சொன்னால் ரத்னங்கள்ன்னு அர்த்தம் மணின்னா இந்த கோயில் மணி கண்டாமணியெல்லாம் இல்லை கண்டாமணிங்கிறதே ஒரு விசேஷந்தான் கண்டா அப்படின்னா மணி நம்ம கோயில்லாம் அடிக்கிற மணி இருக்கே அந்த மணி வேற இந்த மணிங்கிறது ரத்தனங்களை குறிக்கிறது ஜம்முன்னு இங்கிலீஷில் சொல்கிறோமே ஆஹா அக்னவ் மணித்வம் மணோவா வன்னிதா புமான் நிறைய ரத்தனங்கள் கொட்டியிருக்கிற இடத்துல நெருப்பாக இருக்குமோ அப்படின்னு தோன்றுதான் ஆக ரத்னங்களை நெருப்பாகவும் நெருப்பை ரத்னமாகவும் பார்ப்பது போல அறியாமையினால் ஷரீரத்தை ஆத்மாவை சரீரமாக பார்க்கிறான் சரீரத்தை ஆத்மாவாக பார்க்கிறான் அப்படிங்கிறது விஷயம் அடுத்தாந்த அசுதாவ சோமோ தவதாத்மே பசு சோமோவாதி வை தத்வாதத்மனி தேம் பசியான அப்ரேஷு தாவத்சு சத்சு சோமதி சோமி வை இங்க உதாரணம் என்னென்னு கேட்டா மேகத்திர சந்திரன் இருக்கிற மாதிரி தெரியுது அப்புறம் வந்து சந்திரன் ஓடுற மாதிரி தெரியுது மேகத்தில் சந்திரனும் இல்லை சந்திரன் ஓடுறதும் இல்லை மேகத்தில் சந்திரன் இருக்கிற மாதிரி தோன்றுகிறது சந்திரன் வந்து ஆகாஷத்தில் இருக்கிறது மேகம் வந்து சந்திரன்கிட்ட போன உடனே என்னாகிறது நமக்கு சந்திரன் மேகத்தில் சந்திரன் இருக்கிற மாதிரி தோன்றுறது அப்படி சொல்கிறாரு அப்ரேஷு சத்சு சோமகா பாத்தி பாத்தின் புலப்படுகிறது ஏதோ மேகத்துல சு சந்திரன் இருக்கிற மாதிரி தோன்றுகிறதான் ஆனா உண்மையிலே மேகத்துல சந்திரன் இல்லை அது போல அப்புறம் வந்து மேகன் நகர்றதை பார்த்தா மேகங்கள் வேகமா நிறைய மேகக்கூட்டம் போகிறத பார்த்தா சந்திரன் நகர்ற மாதிரி நமக்கு தோன்றுகிறது ஆனா மேகந்தான் நகருகிறது அது மாதிரி நம்ம அனுபவத்துக்கு பார்க்குறதுக்கு இப்படி பார்த்தோம்னா நம்ம ஒரே இந்த கண்ணு என்ன பண்ணுறதுன்னா நம்ம அதை பார்க்க முடியாது நமக்கு ஏதோ சந்திரன் தான் நகர்ற மாதிரி தோன்றும் இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம அனுபவத்தில் இருக்கிற திருஷ்டாந்தத்தைலாம் நிறைய சொந்த எல்லாம் நம்ம எப்படி வந்து உண்மையை பொய்யாக பொய்ய உண்மையாக பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் பிரமாணம் தத்வத்து அதை போல ஆத்மாவில் தேகத்தை அறியாமையினால் பார்க்கிறான் அடுத்தோக்கி கசித் தமே பிசமோ தத்வதாத்மனி தேகத்வம் பசத்யஜான யோகதா இந்த உதாரணம் இப்படி இருக்குது அதாவது ஒருத்தனுக்கு காட்டுக்குள்ளே போயிட்டான் இப்படிலாம் கற்பனை பண்ணிக்கணும் அவனுக்கு காலையில் எழுந்து பார்த்தா அது மாதிரி இல்லை போதே ராத்திரியாக இருக்கட்டும் பகலாக இருந்தாலும் கூட மோடமாக இருக்குதுன்னு வச்சுங்கோனே சூரியன் இருக்கிற திசையை வச்சாது எது கிழக்கு எது மேற்குன்னு முடிவு பண்ணலாம் சூரியனும் தெரியலை அடர்ந்த காடாக இருக்குது அங்கே வந்து அவனுக்கு திசையே தெரியல எப்படி காட்டில் ஒருவனுக்கு அறியாமையினால் திசைகள் தெரிவதில்லையோ இங்கே வந்து திசைகளை பற்றின அறியாமை அறியாமையினால் திசைகளை பற்றிய அறிவு இல்லை அதே மாதிரி தன்னை பற்றி அறியாமையினால் தன்னை பற்றி அறிவு சரியாக இல்லை அதுதான் உதாரணம் யசா திக்விபர்யாசகா மோகாத் பவதி திக்விபரியாசான திசைகள் திசைகளின் மாற்றம் திசைகளின் மாற்றம் அவன் ஏதோ நினச்சிக்கிறான் இதுதான் இந்த திசையாக இருக்குமோன்னு இப்போ எதாவது நம்ம ஜபம் தியானம் பண்ணணும்னா இந்த இந்த வடக்கை பார்த்து உட்காரு கழக பார்த்து உட்காருன்னா எப்படி உட்காடுறது அது சில பேர் வாட்சிலையே வச்சுருக்காங்க அந்தந்த இது காட்டுறது அதுவும் இந்த இவங்கள்லாம் இருக்காங்கள்ல இஸ்லாமியர்களுக்கெல்லாம் வந்து அவங்க மெக்காவை பார்த்து கும்பிடணும் அது வந்து அந்த திசையை கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் எப்படி கும்பிடுறது திசையே தெரியலன்னா என்ன பண்ணுறது எல்லாம் வச்சுக்கிறாங்க சில பிளேன்லாம் கூட போடுவோம் அது வந்து அந்த திசையை காமிச்சுட்டே இருக்கும் அது அது இந்த அந்த அந்த ஊருக்கு போகிற பிளேன்ல எல்லாம் பார்த்தா அந்த மெக்கா இருக்கிற திசையவே காமிச்சிருக்கும் அந்த திசையை நோக்கி அதுக்குள்ளே பிளேன் இப்படி திரும்பிட்டுனா என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்னும் அப்படி ஒரு அது எல்லாத்துலேயும் அவங்க வச்சுருக்காங்க ஆக இந்த திசையை வந்து தி திசைகளின் மாற்றம் அறியாமையினால் ஏற்படுகிறதோ இதுவாக இருக்கும்னு ஒரு குத்து மதிப்பாக நினச்சிக்கிறானே தவிர கரெக்டாக தெரியாது அறியாமையினால் திசைகளின் மாற்றம் தோன்றுகிறதோ கஷ்டித்னா கஷித் மனுஷஸ்ய புருஷஸ்ய மோகாத் பவதி அதைப்போலவே ஆத்மாவில் தேக புத்தியும் அறியாமையினால் தோன்றுகிறது எல்லாத்திலையும் ஞாபகம் மோகாத் திவிபரியாசி அஜானயோகத்தமனி தேகத்துவம் பசியத்தி இதையே கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துக்கணும் அடுத்த லோகம் இது ஒன்று தான் இருக்கு இதோட முடிய போகிறது கசியித் தே பசதாஜே பாதி சஞ்சலத் கஷ்டித் தத்வதாத்மனி தேகத்வம் பசத்தியஜானோகத ஏற்கனவே சந்திரனை பற்றி சொல்கிற போது மேகத்தோடு சொன்னார் இப்போ அதுக்கு பதிலாக கீழே ஒரு நதி நதி ஓடுறதுன்னு வச்சுப்போம் நல்ல தெளிந்த நதி ஓடுறது நதி ஓடுறது அந்த நதியில் வந்து சந்திரன் பிரதிபிம்பிக்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகிறது அந்த சந்திரன் ஏதோ தண்ணிக்குள்ள சந்திரன் இருக்கிறதா இருக்கிறதாகவும் அந்த சந்திரன் வந்து அசைகிறதாகவும் தோன்றுகிறதோ அப்படி இல்லாத இடத்தில் தேகமில்லாத இடத்தில் தேகத்தை கற்பித்து அந்த தேகத்தினுடைய சஞ்சலத்தை தன்னுடைய சஞ்சலமாக நினைக்கிறான் உண்மையிலேயே ஆத்மாவுக்கு சஞ்சலமே கிடையாது நிஷ்சலம்னு பேரு லக்ஷணம் ஆனா சரீரத்தினுடைய சஞ்சலத்தையும் மனசோட சஞ்சலத்தையும் தன்னுடைய சஞ்சலமாக நினைக்கிறான் யசா சசி ஜலே பாதி சஞ்சலத்வேன பாதி சஞ்சலமாக தோன்றுகிறது அசைவது போல தோன்றுகிறது அது மாதிரி தத்வத் ஆத்மனி தேகத்வம் பஷ்யத்யஜான யோகதா ஆக இந்த பன்னெண்டு ஸ்லோகத்திலையும் ரெண்டாவது வரி ஒரே பல்லவி திரும்ப திரும்ப திரும்ப அஜ்ஞானத்தினால ஆத்மாவில் தேகத்தை பார்க்குறேன் சுத்த சைதன்யம் தூய உணர்வில் உடலையும் உள்ளத்தையும் கற்பித்து கொண்டு அதனுடைய தர்மங்கள் உன்னுடையதாக நீ தவறாக நினைக்கிறாய் உனக்கு என்னது உடலும் இல்லை உள்ளமும் இல்லை உள்ளமும் உடலும் கற்பனை உள்ளமும் உடலும் பொய்த் தோற்றம் உள்ளத்தின் துன்பம் உன் துன்பம் அல்ல உள்ளத்தின் இன்பம் உன் இன்பம் அல்ல எப்படி சொல்லிக்கணும் உள்ளத்தில் மனசில் தோன்ற சந்தோஷம் என்னோடது கிடையாது என் மனசு சந்தோஷமாக இருக்கு மனசுதான் சந்தோஷமாக இருக்கு நான் சந்தோஷ சாட்சி சந்தோஷ சாட்சி மனசில் தான் துக்கம் இருக்குது துக்க சாட்சி என்னுடைய துன்பத்தை நான் அறிகிறேன் என்னுடைய என்னுடைய துன்பம் இல்லை உள்ளத்தில் தோன்றும் துன்பத்தை நான் அறிகிறேன் உள்ளத்தில் தோன்றும் இன்பத்தை நான் அறிகிறேன் நான் துன்ப இன்பங்கள் அற்றவன் நான் சொல்லலை உபனிஷ சொல்கிறது ஹர்ஷோகவு ஜகாதி தம் துர்தர்ஷம் குடமனு பிரவிஷ்டம் குஹாஹிதம் கஹ்வரேஷ்டம் புராணம் அத்தியாத்ம யோகாதி கமேன தேவம் மத்வா தீரோ ஹருஷோகி தீரா நல்ல புத்திசாலி இத நல்லா புரிஞ்சுக்கிறாங்கிறார் ஹருஷோக ஜஹாதி ஹருஷம்னா மகிழ்ச்சி சோகம்னா துக்கம் இன்பத்தையும் துன்பத்தையும் வெற்றி கொள்ளுகிறான் அப்படின்னு இவன் இன்பத்துக்கும் அடிமை இல்லை துன்பத்துக்கும் அடிமை இல்லை உள்ளம் ஏதோ பிராரப்ததினால மாயினால் அப்படி தோன்றுகிறது நாகம் மனஹா என் மூஞ்சி தான் டல்லாக இருக்கு நான் டல்லாக இல்லை சொன்னால் எப்படி இருக்கும் என் மைண்டு தான் தமசுல இருக்குது நான் தமசுல இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அது கண்ணுக்கு தெரியுமோ முகம் டல்லாக இருக்குது முகம் டல்லாக இருக்குது முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் மைண்டும் டல்லாக இருக்குது மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆத்மா அதை பார்க்குற ஆத்மா ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை டல்லாகவும் இல்லை ஆனால் யாருக்காவது தெரியுமா இதுன்னா நம்ம எப்போ யாரை ப முகத்தை தான் பார்ப்பாங்க முகத்தை பார்த்து மனசை மனசை அனுமானம் பண்ணுவாங்க ஆளை பார்ப்போம் அந்த ஆளோட மனசை நாம் அனுமானம் பண்ணுவோம் நம்ம பாக் பிரத்யக்ஷமும் உண்மை இல்லை அனுமானமும் உண்மை இல்லை அபரோக்ஷ மட்டுமே உண்மை நமக்கு பிரத்யக்ஷமாக இருக்கிற சரீரமும் வாஸ்தவம் இல்லை நமக்கு பிரத்யக்ஷமாக இருக்கிற அந்தக்கரண அனுபவமும் உண்மை இல்லை ஏன் வச்சுக்கோங்க நமக்கு பிரத்யக்ஷம் நம்ம நம்மளை சார்ந்திருக்கிற உடம்பு மனசு நமக்கு பிரத்யக்ஷம் இன்னொருத்தருடைய மனசு நமக்கு அனுமானம் எதா இருந்தாலும் சரி எல்லாம் என்ன சொல்வது சூப்பர் இம்போசிஷன் எல்லாம் மாயக்கற்பனையில் மாட்டின்னு மூழ்கி ஆக இது முடியுது இதுதான் தத்வது ஆத்மனி தேகத்வம் பஷத்யான யோகதா ஆத்மாவுக்கு ஒன்றும் கிடையாது இதெல்லாம் வரிசையாக பார்க்கணும் ஆத்மாவுக்கு ஆத்மாவுக்கு சஞ்சலம் இல்லை அசுத்தம் இல்லை நீங்கள் ஒன்று ஒன்று இதெல்லாம் இந்த பன்னெண்டு ஸ்லோகத்தையும் மனப்பாடம் பண்ணி இது ஒரு சீடி போட்டுட்டேன் நான் அபரோக்ஷானுபூதி சாண்டிங் போட்டிருக்கேன் அன்னைக்கு பாருங்க அதை கேட்டுட்டே இருந்தா ஸ்லோகமெல்லாம் வந்து சௌரியமாக மனப்பாடம் ஆயிடும் கேட்டுன்ட்ருந்தா சரி அடுத்த ஸ்லோகம் சமரிஞா விசோய சரி அவித ஆசா இவ்வாறுங்களை சொன்னபடி அவிதா த அவித்யா தஹான்னா என்ன அர்த்தம் அவித்தியினால் அவித்தியினால் அவத்தியிலிருந்துன்னு சொல்லலாம் அவித்யா சொல்லலாம் அவித்தியினால் நீங்கள் சம்ஸ்கிருதத்தை கவனிக்காதீங்க விஷயத்தை பாருங்க சம்ஸ்கிருத்தையும் கவனிக்க வேண்டான்னு சொல்லலை விஷயத்தை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் அவித்யா ஆத்மனி ஆத்மாவில் தேக அத்தியாசம் தோன்றுகிறது அக்ஞானத்தினால சைதன்யத்தில் ஸ்தூல சூக்ம சரீர அத்தியாசம் அத்தியாசம்னா கற்பனை கற்பனை தோன்றுகிறது அது வாஸ்தவம் போல் இருக்குது நமக்கு அதனால் அது கற்பனைன்னு நமக்கு சொல்ல முடியல உண்மை போல் இருக்குது அறிவுக்கு அது அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணினா அது வெறும் தோற்றம் ஒரு பொய்த்தோற்றம் உடலும் உள்ளமும் பொய்த்தோற்றம் அதுதான் நிறைய சொல்லப்பட்ட உதாரணங்கள்லாம் சொல்லப்பட்டது சந்திரன் மேகத்திலேயே சந்திரன் இல்லை மேகத்தில் தண்ணியில் சந்திரன் இல்லை இல்லாத இடத்துல இருக்கிறதா நீ நினைக்கிற இதெல்லாம் உதாரணங்கள்லாம் இவ்வளோ சொன்னது அதுக்காக தான் சொன்னது ஆகலாம் தேகாத்தியாசாகி ஜாயது தேகத்தினுடைய கற்பனையானது தோன்றுகிறது சேவ சயேவா அந்த அத்தியாசம் அந்த தேகமேன்னு அர்த்தம் ஆத்ம பரிஜானாத்து ஆத்மாவை தெரிந்து கொள்வதால் ஆத்ம பரிஜானாத்துன்னு அர்த்தம் ஆத்மாவை நன்கு தெரிந்து கொள்வதால் நமது உண்மையான ஸ்வரூபத்தை நாம் நன்கு தெரிந்து கொள்வதால் பராத்மனி லீயத்தே பராத்மனின் என்னர்த்தம் அந்த மேலான ஆத்மஸ்வரூபத்தில் லீயத்தை ஒடுங்குகிறது பாம்பு கயிற்றில் ஒடுங்குவதைப் போல பாம்பு கயிற்றில் ஒடுங்குவதைப் போல நகை தங்கத்தில் ஒடுங்குவதை போல அலைகள் தண்ணீரில் ஒடுங்குவதை போல அப்படி பராத்மாவில் ஒடுங்குகிறது லயம் ஆயிடுறதுன்னு அர்த்தம் அதாவது இங்க விஷயம் என்னதுன்னா ஆத்மா அனாத்மா விவேக்கா அனாத்மித்யாத்வ நிச்சயா ஆத்ம சத்தியத்துவ நிச்சயா அனாத்மா அதாவது அதிஷ்டானம் இல்லாமல் அத்தியாசம் நிகழாது ரொம்ப உண்மையான முக்கியமான விஷயம் உண்மை இல்லாமல் போய் தோன்றாது உண்மையில தான் உண்மையை மறைச்சித்தான் பொய் காட்சி அளிக்கிறது உண்மையை தெரிஞ்சவுடனே பொய் உண்மையில் ஒழிஞ்சு விடுறதும் உண்மையை அறிந்தவுடன் பொய் உண்மையில் ஒழிஞ்சு என்னது அந்த வார்த்தை தான் அப்படி வரதும் இல்லை ஓஹவும் இல்லை அப்போ ஏதோ பொய் ஒன்று இருந்ததாகும் பொய் அப்புறம் பொய்ங்கிறது இருப்பு ஆகிடும் பொய்ங்கிறது உண்மையாகிடும் அப்புறம் பொய் ஒடுங்கிச்சுன்னு சொன்னால் நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கணும் கயிற்றில் பாம்பு ஒடுங்குவதை போல அந்த உதாரணத்தை ஞாபகம் பாம்பு இருந்தால் தானே ஒடுங்கிறதுக்கு பாம்பு தோன்றியதுன்னா பாம்பு தோன்றியது பாம்பு இருந்தது பாம்பு பயமுறுத்தியது அப்புறம் பாம்பு ஒடுங்கி விட்டதுன்னா ஏதாவது ஒன்றாவது உண்மை இருக்கா கயிறு பாம்பு உதாரணத்தில் பாம்பு தோன்றியது பாம்பு பயமுறுத்தியது பிறகு பாம்பு போய்விட்டது இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக தப்பா சரியாக தப்பு பாம்பு தோன்றவும் இல்லை பாம்பு பயமுறுத்தினதாக தோன்றினதும் ஒரு வாஸ்தவாக அப்படி தோன்றுறது பயமுறுத்துனதாக பயமுறுத்து நானாக அறியாமையினால் பயந்தேனே தவிர உண்மையிலேயே அங்கே பயப்படுறதுக்கு இல்லை பாம்பு எங்கே போச்சு அதுலேயே ஒடுங்கி போச்சுன்னு சொன்னால் ஒடுங்கினதாக நம்ம நினச்சிக்கிறோம் அவ்வளோதான் ரெண்டாவதாக ஒன்று இருந்தது ரெண்டாவது அதுக்குள்ளேயே போயிடுத்துனா அப்புறம் ரெண்டு ஆச்சில்ல அப்புறம் உள்ளே போச்சு இல்லை அப்படி இல்லைப்பா ரெண்டாவது இல்லைங்கிறதானே பாடமே ஆக தேகம் தோன்றியது தேகம் இருந்தது தேகத்துக்கு சனி பிடித்தது அதை சொல்லாமல் நான் இருக்க மாட்டேன் தேகத்துக்கு சனி பிடித்தது பிறகு தேகத்திற்கு சனி போயிற்று பிறகு தேகமும் போயிட்டு பாம்பு உதாரணம் நல்லா புரியுது இதுதான் புரிய மாட்டேங்குது அப்படின்னா பாம்பு கயிறு பாம்பு உதாரணம்ன்ற எக்ஸாம்பிள் ரொம்ப அழகாக தான் இருக்குது சுவாமி ஆனால் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு ஞான பலம் வரணும் அந்த ஞான பலம் வர வர என்ன சொல்லுவோம் அதே மாதிரி தான் அந்த உதாரணத்தில் எப்படி இருக்குது இல்லாத பாம்பு தோன்றியது இல்லாத பாம்பு பயமுறுத்தியது இல்லாத பாம்பு இல்லாமல் போயிற்று அதே மாதிரி இதை அப்ளை பண்ணணும் நீங்கள் இல்லாத சரீரம் தோன்றியது இல்லாத சரீரத்திற்கு சனி தசையும் குரு தசையும் வந்தது இல்லாத சரீரம் அப்புறம் என்ன ஆச்சுன்னா முக்தி அடைந்தது இல்லாத சரீரம் முக்தி அடை இல்லாத சரீரம் ஒடுங்கியது இல்லாத சரீரம்னாலே என்ன அர்த்தம் வருது வருங்க ஆகையினால இது நீங்க புரிஞ்சுக்கணும் இது வந்து இருக்கு இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது என்ன இருந்தாலும் சுவாமி அப்படின்னு இந்த என்ன இருந்தாலும் எழுத்திங்கன்னு வச்சுங்களேன் அவுட் அது என்னாகும்னா என்ன இருந்தாலும் நான் சரி வந்துடுவோம் பிளக பேசாமல் பேசிடுவோம் துவைத்தமே பேசுவோமே என்னத்துக்கு அத்வைதத்தை பற்றி ஆரம்பிப்பானே அதனால தான் இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றபோது நிறைய பேரால் என்னது ஸ்வாலோ பண்ணுறது அசிம்புலேட் பண்ணுறது முடிய மாட்டேங்குது இல்லாத பிரபஞ்சம் தோன்றியது இல்லாத பிரபஞ்சம் பல்வேறு விதமான விவகாரங்களை பண்ணுகிறது இல்லாத பிரபஞ்சம் ஒழுங்குகிறதுன்னு சொன்னால் ஏதோ படிக்க வேணா நல்லா இருக்கிற மாதிரி தோணுது ஆனால் அனுபவத்தில் அது இப்படியே இருக்கே அதில்வோ டாமினேட் பண்ணுறது எவ்வளவுதான் அத்வைதத்தை படித்தாலும் துவைதந்தானே நம்மளை வந்து மேலோங்கி நிற்கிறது அப்படின்னா திரும்ப திரும்ப இதை தான் நாம் நிறைய திருஷ்டாங்களை எல்லாம் சொன்னதுனால என்ன சொன்னாலும் கனவு கனவு காண்றபோது கனவு கனவு என்ன சொன்னாலும் எவ்வளோ உபதேசம் பண்ணாலும் கனவு காணற போது கனவு உண்மையாக தான் இருக்கும் இதை சொன்ன உடனே ஒரு சந்த திருப்தி இந்த கனவு உதாரணம் சொன்ன உடனே ஒரு திருப்தி விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷன்னு ஆத்மனி மாயையா பகிர் இவ ஒரு லைனையும் நீங்கள் ஒரு ஒரு வேர்டையும் ஞாபகம் வச்சுக்கணும் பகிர் இவ உத்தம் யா நிதிரையா எஸ் சாட்சாத் குருத்தே பிரபோதமயே சுவாத்மானமேவயம் எப்படி கனவுலிருந்து விழித்த பிறகு நீ ஒருத்தன்தான் இருக்கே அந்த எல்லாம் கனவில் பார்த்ததெல்லாம் உண்மை இல்லைன்னு சொன்னால் அது வந்து அனுபவம் வேறையாக போய்டுறது அது மாதிரி இங்கேயும் போயிடக்கூடாதோ இப்படி வேதாந்தம் படித்த உடனே அப்படியே அப்போவே சமாதி அப்பவே சமாதி அப்படின்னா கிளாஸில் ஆத்தியாரே ஒருவார சந்தேகம் தான் இப்படி சமாதினா பாடம் சொல்லுத்துறதுக்கே ஆள் இருக்காதே படித்த உடனே ஒருத்தருக்கு சமாதி வந்து அப்புறம் எப்படி பாடம் சொல்லித்தருது அதனால் அந்த குரு சிஷிய பரம்பரை இருக்குது அதெல்லாம் துவைத பரம்பரை அதுக்கு தான் இன்னொரு ஸ்லோகம் வச்சுருக்கோம் விஸ்வம் பசதி காரிய காரணத்தையா ஸ்வஸ்வாமி சம்பந்தத்திஷ்யாச்சாரியத்தையா ததைவ பித்திருத்திரா தியாத்மனாபேதா ஸ்வப்னே ஜாகிரதிவா யயேஷ புருஷோ மாயா இந்த ஸ்லோகத்தை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ புரியும் இப்போ அத்வைதம் புரிகிறது ஆனால் இது தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்கிறவன் சத்தியமானவனாக உண்மையாக ஸ்ட்ராங்காக இருக்குது இதுதான் சுவாமிஜி ரொம்ப வலி வலிமை வாய்ந்ததாக இருக்குது துவைதந்தான் ரொம்ப வலிமை மிக்கதாக வேற்றுமை தான் வலிமை மிக்கதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் வலிமை மிக்கதாக இருக்கிறதுங்கிறது அறியாமைனால சொல்கிறோமா அறிவுனால் சொல்கிறோமா அறியாமைனால் சொல்கிறோம் ஆக அறிவு பல ஞான பலம் ஏற்பட ஏற்பட இதுக்கு பலம் குறைஞ்சு போயிடும் கடினம்தான் இருந்தாலும் இது என்னத்துக்கு சொல்றோம் ஏவம் சயேவ ஆத்ம சயேவ தேகாங்கிறது சயேவ தேகா ஆத்ம தன்னை பற்றிய ஞானத்தை பெறுவதால் என்னாகிறது பராத்மாவில் ஒடுங்கி விடுகிறது கனவு தோன்றியது கனவு இருந்தது கனவு ஒடுங்கியது அதை போலவே நனவும் தோன்றி இருந்து ஒடுங்கக்கூடியது வாஸ்தவம் அல்ல ஆக நீ வந்து என்ன எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இது அறிவுனால மாத்திரம் அது என்னன்னா நமக்கு என்ன வருத்தம்னா நமக்கு இருக்கிற அறிவு இன்னொருத்தனு காமிச்சாகணும் அது எல்லோருக்கும் எதை கிடச்சாலும் இன்னொருத்தட்ட அதை காமிச்சாகணும் இன்னொருத்தனே கிடையாதுங்கிறது தான் படிப்பு படிப்பு என்ன இன்னொருத்தட்ட எப்படின்னு காட்டுவேன் இன்னொருத்தனே கிடையாதுப்பா நீ வேறு இன்னொருத்தன் வேறுங்கிறதே கிடையாது நீ வேறு இன்னொருத்தன் வேறு நீ நினைச்சுருக்கிறதே தப்பு அத்வைத ஜ ஞான திருஷ்டியில் ஷேரிங் நம்ம பகிர்ந்துக்கிறது அப்படின்னு ஒன்றும் கிடையாது அதாவது அன்பு செலுத்துவதற்கும் ஒருவரும் இல்லை வெறுப்பதற்கும் ஒருவரும் இல்லை அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப நிஷ்டையில் இருக்கிறவங்க என்னது எந்த விதமான எக்ஸ்பிரஷனும் கிடையாது ஜன கிருபா நைஷ்டூரியம் உத்ருஜதாம்னு ஆதிசங்கரர் சொல்கிறார் மக்களிடத்துல இறக்கமும் காட்டாதே கடுமையாகவும் நடந்துக்காது ரெண்டும் சொல்றாரு ஆனால் என்ன பண்ண வேண்டியிருக்கு பெரிய அளவில் இருக்கிற போது விவகாரத்தில் தர்மசாஸ்திர திருஷ்டியில் இறக்கம் காட்டுவோம் ஆனால் வேதாந்த சாஸ்திர திருஷ்டியில் இறக்கம் காட்டுறதுக்கும் அபிமானம் கிடையாது கொஞ்சம் அது கவனமாக அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் சர்வமாத்மதையாஜாத்தம் ஜவரம் அபா தோத்தம் அபா ஜவரங்கமம் ஆமையா ஜகத் நபஞ்சம் ஒலம் ட்வம் ஸ்வரஜங்கமம் நம்ம அசையாத உயிருள்ள பொருள்கள் அசையாத உயிரற்ற பொருள்கள் அசையாத உயிருள்ள பொருள்கள் எது தென்னை மரம் வாழை மரம் புல் அதனால தான் தமிழில் அது தாவரம்ங்கிறோம் சம்ஸ்கிருதத்தில் ஸ்தாவரம் அப்புறம் இந்த மாதிரி கட்டடமெல்லாம் உயிர் உயிரற்றது உயிரற்றது உணர்ச்சி அற்றது ஆக கட்டடங்கள் பூமி இதெல்லாம் அசையாத உயிர் உள்ள அசையாத உயிரற்ற அதே மாதிரி அசைகின்ற உயிர் உள்ள அசைகின்ற உயிரற்ற அசைகின்ற உயிர்னால் நிறைய இருக்குது எல்லாம் பறவை பட்சி நாம எல்லாம் இருக்கும் அப்புறம் வந்து காரு பிளேனு இதெல்லாம் வந்து அசைகின்ற மூவ் உயிரற்றது அது இருக்கு. அதெல்லாம் சராச்சரம் சராச்சர ஜீவஹ சராச்சர ஜடஹ சராச்சர ஜட பிரபஞ்சம் சராச்சர ஜீவ பிரபஞ்சம் அப்படி போடணும் ஸ்தாவர ஜங்கமம் ஜெகத் ஸ்தாவர ஜங்கமம் சர்வம் ஆத்மதயா ஜாத்தம் அனைத்தும் ஆத்மாவாகவே அறியப்படுகிறது ஈஷாசிச்சர்சாராயணிச்சிஜ்ஜியூய்வந்தர்ச்சுவம் வபியஸேதமாஞ்சக ஜகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே ஈசாவாஸ்யம் ஈஸ்வரனாக பார்க்கணும் புருஷ ஏவ இதகும் சர்வம் இதம் சர்வம் எதயம் ஆத்மா அ சர்வம் ஆத்மதையா ஜாத்தம் அப்படி தெரிஞ்சது பிறகு அப்புறம் என்னதுன்னா எல்லாமே ஆத்மானு தெரிஞ்சதுக்கு பிறகு வேற ஒரு உண்டோ கிடையாது அதுதான் சொல்கிறார் சர்வபாவானாம் அபாவாத் துவைத்த அபாவாத் சர்வபாவானாம் அபாவாத் எல்லாவற்றையும் ஆத்மாவாக தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த எல்லாம்ங்கிறதே கிடையாதே எல்லாம்னா என்ன அர்த்தம் இந்த துவைதம் பேதம் இதெல்லாம் கிடையாது எல்லாத்துலேயும் ஒரே பொருளை பார்க்கிறான் பெரிய திரையில் நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் பிரம்மங்கிற ஒரு பெரிய திரையில் நம்ம எல்லாரும் இருக்கும் எப்படி ஒரு ஸ்கிரீனில் நம்ம பார்க்குறோமோ பல்வேறு மனிதர்களை பார்க்குறோமோ வித்யாராய சுவாமிகள் அப்படி தான் சொல்கிறார் சித்திர தீபத்தில் தெரிகிறது நதிகள் தெரிகிறது பறவைகள் தெரிகின்றன விலங்குகள் தெரிகின்றன மனிதர்கள் தெரிகின்றார்கள் அந்த மனிதர்களுக்கு ஆடைகள் தெரிகின்றன அந்த ஆடைகளின் நிற வேடுபாடுகள் தெரிகின்றன எல்லாம் வரைஞ்சிருக்கு அதில் வந்து இப்போ வந்து சங்கராச்சாரியர் படம் போட்டிருக்கோம் சங்கராச்சாரியார் ட்ரெஸ்ஸு பாருங்க அவருக்கு மாத்திரம் கொஞ்சம் ஜருக என்ன ஆனால் எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன அந்த ஸ்க்ரீன் தான் இதை உதாரணமாக வச்சு நம்ம எல்லாருக்கும் ஆதாரம் ஒரே பொருள் அந்த ஒரு பொருளில் தான் ஒரே திரையில் பல குரு குரு இருக்கார் சிஷ்யர் குரு சிஷியர் எங்கே இருக்காங்க ஒரே திரையில் தான் இருக்காங்க ஆக குருவுக்கு ஆதாரம் எது ஸ்க்ரீன் சிஷனுக்கு ஆதாரம் எது ஸ்க்ரீன் இது மாதிரி நீங்க பாத்துங்க இது மகா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மகா சினிமா இந்த சினிமாவுக்குள்ள சினிமா பார்க்கறோம் இது உதாரணமா சொல்றோம் சுவாமி அது சினிமா அது ஸ்கிரீன் அதெல்லாம் புரியறது இது அப்படி புரிய மாட்டேங்கிறது என்ன அது மாதிரியே அப்படி இது உதாரணம் சொல்ல முடியும் நீங்க அதை அப்ளை பண்ணி பார்த்துக்க வேண்டியதுதான் இந்த திருஷ்டாந்தத்தை நம்ம நடைமுறையில பார்க்குற போது ஓஹோ இது மகா இது பெரிய ஸ்க்ரீன் இது இந்த பிரபஞ்சம் அதில் ஆகாஷம் இருக்குது வாயு இருக்குது அக்னி இருக்குது ஜலம் இருக்குது பிருத்திவி இருக்குது சராசர பிரபஞ்சங்கள்லாம் அந்த பிரம்மங்கிற திரையில் நமக்கு எப்பவுமே இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது இது மாதிரி இருக்குது அது மாதிரி நமக்கு அது பார்க்குறது சௌரியம் இது எல்லா இடமும் அதில் தான் இருக்குன்னா எல்லா இடமும் அது தான் இடமும் அதில் தான் இருக்குது காலமும் அதில் தான் இருக்குது பொருள்கள்லாம் அதில் தான் இருக்குது இடம் காலம் பொருள்கள் எல்லாம் எல்லாம் ஒரு பொருளில் இருக்கிறது இது ஒரு இடத்தில் ஒரு பொருளாக ஒரு காலத்தில் இது காட்சி அளிக்கிறது ஆனால் அந்த உதாரணத்தை மனசில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் இதை நீங்கள் எக்ஸ்டன்ட் பண்ணுங்கோ எல்லா இடமும் எல்லா காலமும் எல்லா பொருள்களும் அந்த மெய்ப்பொருளிலேயே இருக்கின்றன புரிகிறதுக்காக சொல்கிறேன் அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது எதை இதை படத்தை பார்க்கலாம் ரசிக்கலாம் ஆனால் ஆதாரத்தை நாம் மறந்துடக்கூடாது இப்போ இவ்வளோ பெரிய அறையில் நாம் இருக்கோம் இந்த அறையில் வெளிச்சம் இருக்குது வெளிச்சத்தை நாம் எங்கே கவனிக்கிறோம் வெளிச்சம் இல்லைன்னா நம்ம பா நடக்காது ஆனால் வெளிச்சத்தை நாம் கவனிக்கிறது இல்லை வெளிச்சத்தில் தான் இதெல்லாம் இருக்குங்கிற மாதிரி அதை கவனிக்கும்படி பண்ணுறது ஒன்றையே கவனிப்பீர்களாக அத்வைத தரிசனம் குருயாத். சர்வபாவானாம் அபாவாத் ஒரு பொருளும் இல்லாதனால தேகசியச்ச ஆத்மதா குதா எல்லா பொருளுமே ஆத்மான்னு சொல்கிற போது எந்த பொருளும் இல்லாத போது உடம்பம் ஆத்மா நான்னு எப்படி நீ சொல்கிற அப்படின்னு கேட்குறார் உடலை மாத்திரம் நான் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் குதா அனைத்தையும் ஆத்மாவென்று அறியும் பொழுது அனைத்தும் இல்லாத பொழுது உடலை மட்டும் நான் என்று எப்படி சொல்ல முடியும் உடலை மட்டும் நான் என்று எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம் தேகச ஆத்மதா குத்தஹா தேகத்துக்கு ஆத்மாங்கிறது தன்மை எப்படி வரும் வராதுன்னு அர்த்தம் அடுத்த ஸ்லோகம் कर्तु யமாக பிராரிளம்ஜன் நோடுவேகம் கத்தன் காலம் நயமாக பிராரப்துத்வேகம் கருத்து அருகசி ஒரு மாதிரி இந்த உபன்யாசத்தை முடிக்கிறார் ஆஹ உடம்பு ஆத்மா இல்லை நீங்க புரிஞ்சுக்கணும் சரீரத்யம் ஆத்மா நபதி சச்சிதானந்த அத்வைதமேவ சர்வம் சர்வங்கிறது கூட வேண்டாம் பிரம்மை சத்தியம் ஓம் அப்படின்னு சொல்றோம் பிரம்மை சத்தியம் ஓம் பாடம் முடிஞ்சு இப்போ இல்லை நம்ம படிக்கணும் இப்போ கேட்குற அமிர்தம் கேட்குற மாதிரி சிஷியம் கேட்கற மாதிரி இவ்வளவு சொல்றீங்களே சுவாமி என்ன பிரயோஜனம் ரொம்ப நேரம் கழிச்சு கேட்குற மாதிரி ஒரு கேள்வியை நம்ம போட்டுக்கணும் இவ்வளவு மெனக்கெட்டு இருபத்தேழு நாளாக இன்னைக்கு இருபத்தேழு நாளாச்சு ஆகையினால் இருபத்தேழு நாளாக இவ்வளவு மெனக்கெட்டு ஆத்மா அனாத்ம விவேகம் அனாத்ம வித்தியாத்வ நிச்சயம் அப்புறம் ஆத்ம தரிசனம் சத்திய தரிசனம் பிரம்ம தரிசனம் சொல்லிகிட்டே இருக்கீங்களே என்ன என்ன என்ன இப்படி சொல்லிகிட்டே இருக்கீங்களே என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான் அவர் சொல்கிறார் ஹே மகாத்யுதே சில புஸ்தகங்கள் எல்லாம் இருக்கும் விவேகச் சுடாமணியில் இருக்குது மகாமத்தேன்னு இருக்குது மகாமத்தே அதாவது நல்ல சிறந்த புத்தி உடையவனேனு அர்த்தம் இங்கேயும் மகாத்யுத்தேன்னா சிறந்த ஒளி பொருந்தியவனே அப்படின்னா சிறந்த அறிவுடையவனேன்னு அர்த்தம் நல்ல புத்தி உள்ளவனேன்னு அர்த்தம் உங்களெல்லாம் பார்த்து என்ன சொன்ன பெரியோர்களே தாய்மார்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்னென்ன அறிவாளிகளே அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படியா சொல்லுங்க ஒன்று உங்களுக்கு தேக புத்தி வருமா ஆத்ம புத்தி வருமா அறிவாளிகளே அறிவிற்ச பெரியோர்களே அப்படி சொல்ற ஆஹா மகாத்யுத்தே துத்திகினா பிரகாசம்னு அர்த்தம் துயுத்தேங்கிறது சம்போதனம் அட்ரஸ் பண்ணுறார் மகாத்யுத்தேன்னா என்ன அர்த்தம் சிறந்த பிரகாசம் உள்ளவனே சிறந்த அறிவுடையவனே தீரனே விவேக வைராக்கியத்தை உடையவனே சாதன சதுஷ்டய சம்பத்தியை உடையவனே என்ன வேணாலும் நீங்கள் அதாவது இதுக்கு தகுந்த மாதிரி பொருத்தமாக போட்டுக்கணும் என்ன வேணாலும் போட்டுக்கலான்னா என்னோட மாண்புமிகு மான மிகுலாம் போடக்கூடாது ஆஹா மகாத்யுதே மகாத்யுதே காலம் நய காலம் நயன்னா என்ன அர்த்தம் நாளை கடத்து காலத்தை செலுத்து காலத்தை செலுத்து என்ன காலத்தை செலுத்துறது அப்படின்னு காலத்தை செலுத்துன்னா என்ன பண்ணுறதுன்னு அங்க இங்கேயும் சுற்றிட்டு விவகாரம் பண்ணுறதா அப்படின்னா இல்லை சததம் ஆத்மானம் ஜானன் எப்பொழுதும் இந்த ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்தை பண்ணிக்கொண்டு ஒன்று சமா தியானத்தில் உட்காந்து இதையே தியானம் பண்ணின்று அப்படி டைம் பாஸ் பண்ணு நாளை கடத்தணும் இந்த சரீரத்தில் இருக்கிறதுனால இந்த சரீரத்தில் இருந்து கொண்டு வேறு எதுலேயும் இனிமேல் ஈடுபடாத சததம் ஆத்மானம் ஜானன் அப்படின்னா அர்த்தம் எப்பொழுதும் ஆத்மாவை அறிந்து கொண்டு எப்பொழுதும் ஆத்மாவை அறிந்து கொண்டுன்னு சொன்னால் வேதாந்தம் படித்து கொண்டு அர்த்தம் சிரவண மரணம் நிதித்தியாசனம் பண்ணுறது ஒன்று சிரவணம் பண்ணு இல்லாட்டி மனனம் பண்ணு இல்லாட்டி நிதித்தியாசனம் பண்ணு இந்த விஷயத்தையே படி இதுலேயே கவனம் இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம் ஒன்று தியானம் பண்ணு ஒன்று ஸ்ரவணம் பண்ணு இல்லாட்டி மனனம் பண்ணு இல்லாட்டி நிதித்தியாசனம் பண்ணு ஓம் மனசில் விற்த்தி எப்போவுமே இந்த ஆத்மாவை பற்றின அத்வைத்தத்தை பற்றின விறத்தியே இருக்கட்டும்னு அர்த்தம் ஆத்மானம் சததம் ஜானன் சததம்னால் எப்பொழுதும்னு அர்த்தம் ஏதோ ஒரு மணி நேரம் அபரோக்ஷானபூதி படிக்கிறதில்ல காலமுறை எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்கை போகிறக்கும் ஆ சுப்தேகே ஆமிரேகே காலம் அப்படின்னு சம்ஸ்கிருத்தில் ஆ சுப்தேகனா தூங்கப் போகிற வரைக்கும் அதே மாதிரி சாகப்போகிற வரைக்கும் ஆ சுப்தேர் ஆமிர்த்தே காலம் நயேத் வேதாந்த சிந்தையா உறங்கப்போகும் வரையிலும் அப்படியே இறக்கும் வரையிலும் வேதாந்த சிந்தனையினால் காலத்தை செலுத்துவாயாகனு இன்னொரு ஸ்லோகம் இருக்குது ஆசுப்தேராமிரே காலம் நயேத்வேதாந்தித்தையார் அவகாசோனாத்திய காமாதீனம் மனப்பீ அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்குது அது எங்கெங்கிறது ஞாபகத்தில் இல்லை இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு ஆசுப்தேராமிரே காலம் ஆசுப்தேனர்த்தம் ஆசுப்தே தூங்கப்போறவரைக்கும் நட்சத்தம் ஆமே ஆமே ந சாஹப்போர வரைக்கும் நட்சத்தம் காலம் ஆ சுப்ராமே காலம் நயேத் வேதாந்த சிந்தையா ஃபஸ்ட்டு லைன் ரெண்டாவது வரி சொல்கிறது அவகாசோ நாத்தவிய அவகாசம் கொடுக்கக்கூடாது எதுக்கு காமாதீனா மனகப்பி அல்பமபி காமக்ரோதங்களுக்கு கொஞ்சம் கூட டைம் கொடுக்க கூடாது அந்த தாட்டுக்கு அந்த விற்பிக்கெல்லாம் இடமே கொடுக்காதே அப்படின்னு யாரை பார்த்து அட்ரஸ் பண்ணியிருக்கு சன்னியாசியை பார்த்து சொல்லியிருக்கு ஒன்றும் சன்னியாசின்னு எடுத்துக்கணும் இல்லாட்டி சன்னியாச புத்தி உள்ளவங்களுக்குன்னு சொல்லணும் இது கண்டிப்பாக சன்னியாசி வேற எதுலையும் ஈடுபடக்கூடாது இதில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது கருத்து இங்கே சொல்றார் சததம் ஆத்மான ஜான காலம் நய நாளைக்கு பார்க்கணும் ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகிநே வோமவத்வாப்ததேஜதட்சிணாமூர்த்தே நம அய்யனேயனதுள்ளே நின்று அனந்தஜன்மங்காண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்வும் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாருன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிகி